வணக்கம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக கதர்புக் குட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று UNDRR இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சசகவா விருதினை வென்றுள்ளவர் இந்திய பிரதமரின் கூடுதல் முதன்மை பிரமோத் குமார் மிஸ்ரா என்பவர் ஆவார் கேரளாவின் இ எஸ் ஏ எம் வங்கி இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான பெற்றுள்ள லாபம் நான்கு சதவிகிதம் சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான ஐரோப்பிய நாடுகளின் விருதை பெற்றுள்ள பல்கலைக்கழகம் விஐடி பல்கலைக்கழகம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பாசல் ராட்டர்டாம் மற்றும் ஸ்டால் மாநாடு எங்கு நடைபெற்றது இரண்டு இந்திய ஜவுளி துறையின் சர்வதேச இயந்திர கண்காட்சி எங்கு நடைபெறவுள்ளது மூன்று சுந்தரம் கிளாண்டன் என்ற நிறுவனம் எந்த நாட்டில் தனது புதிய யூனிட்டை அமைத்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்